தலைப்பு பன்னிரண்டு இலவேந்து உற்றது உண்ணி இறைவனை இறைஞ்சுதல் உடனே அந்த பசுங்கன்று தனது தேர் சக்கரத்தில் அகப்பட்டதை கேட்ட வீதிவிடங்கன் இடியோசை கேட்ட நாகம் போல திடுக்கிட்டு நடுநடுங்கி தேரிலிருந்து கீழே விழுந்து எண்ணப்படாத துன்பத்தோடும் பயத்தோடும் எழுந்து போய் அப்பசுங்கன்று இறந்து கிடப்பதை கண்டு மதிமயங்கி மனம் பதைத்து கையும் காலும் நடுக்கெடுத்து பெருமூச்சு விட்டு உடம்பு வியத்து சோபம் அடைந்து விழுந்து சிறிதே தெளிந்து எழுந்து கண்களிலே நீர் ஆறாக பெருக நின்று சிவ சிவ சிவ சிவ சங்கரா சங்கரா சம்புவே சம்புவே மகாதேவா மகாதேவா தியாகராஜ பிரபு தியாகராஜ பிரபு தேவரீரை தரிசிக்க வேண்டுமென்று வந்த அடியேனுக்கு இப்படிப்பட்ட இடரும் வரலாமா நன்றுறியாத பாவி இவன் நம்மை தரிசிக்க தக்கவன் அல்ல என்று திருவுளம் கொண்டுதானோ என்னை இந்த பழிக்கு ஆளாக்கியது தேவரீரை தரிசனம் செய்ய எண்ணி வந்த அடியேன் கால் வருந்த நடந்து பயபக்தியுடனே வந்து தரிசிக்க வேண்டும் அவ்வாறு செய்யாமல் செல்வ செருக்கினால் தேரிலேறிக்கொண்டு ஆடம்பரங்களுடன் பக்தியில்லாது பகல் வேஷக்காரன் போல டம்ப வேஷம் கட்டி வந்த அன்பில்லாத பாவியாகிய என் பிழையை குறித்து நோவதல்லது எம்பெருமானிடத்து குறை சொல்லத் தகுமோ இப்படிப்பட்ட பெரும் பாதகம் செய்யத்தானோ பிள்ளையாக பிறந்தேன் விரிந்த பார்க்கடலில் விஷம் பிறந்தது போல் மறை நெறி தவறாத மனுவின் வம்சத்தில் எதிரற்ற பாவியாகிய நான் ஏன் பிறந்தேன் பழி கனவிலும் கண்டறியாத மனுச்சோழராகிய என் பிதாவுக்கு பெரும் பழியை சுமத்தத்தானோ பிறந்தேன் சிவபெருமானை தரிசித்து சீர்பெறலாம் என்று எண்ணி வந்த எனக்கு சிவதரிசனம் கிடையாது தீரா பழி கிடைத்ததே ஓகோ எண்ணம் பொய்யாகும் எளிதம் மெய்யாகும் என்ற வார்த்தைகள் என்னிடத்தில் இன்று அனுபவப்பட்டனவே ஐயோ நான் கற்ற கல்வியெல்லாம் கதையாய் முடிந்தனவே நான் கேட்ட கேள்வியெல்லாம் கேடாய் முடிந்தனவே நான் அறிந்த அறிவெல்லாம் அவளமாய் விட்டனவே நான் தெளிந்த தெளிவெல்லாம் தீங்காய் விட்டனவே அரகரா இப்படிப்பட்ட தீங்கு வருமென்று அறிந்தால் தேரில் ஏறேனே பசுவை கொலை செய்வதே பாவங்களிலெல்லாம் பெரும் பாவம் அதை பார்க்கிலும் பசுங்கன்று கொலை செய்வது பஞ்சமா பாதகத்தினும் பதின் மடங்கு அதிகமென்று பெரியோர் சொல்ல கேட்டறிந்திருக்கின்றனான் இன்று அந்த பாதகத்துக்கு ஆளாகியும் உயிரை விடாமல் உடலை சுமந்திருக்கின்றேனே இளங்கன்று எதிரே வரவும் அதை பாராமல் அதன் மேல் தேரை நடத்தியது செல்வசெருக்கல்லவோ என்று உலகத்தார் பழிக்கும் பழிக்குத்தான் உடம்பெடுத்தேன் நான் புத்திபூர்வமாக எல்லளவாயினும் அறிந்திருப்பேன் ஆனால் இப்படிப்பட்ட அபாயம் நேரிட விட்டேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன் மனுச்சோழர் காலத்தில் அவர் புத்திரன் ஒரு பசுங்கன்றை கொன்றான் என்னும் பழிமொழியை உலகத்தில் நிலை நீதி தவறாத உலகத்தையெல்லாம் ஆளுகின்ற மனு சக்கரவர்த்தி என்னும் மகாராஜனுக்கு பிள்ளையாக பிறக்கும்படி இருந்த நல்வினை இப்போது பேயாக பிறப்பதற்கு தக்க தீவினையாய்விட்டதே இந்த பிறப்பிலே இப்பழியை ஏற்றுக்கொள்வதற்கு முன் பிறப்பில் என்ன பாவம் செய்தேனோ தூய்மையுள்ள சூரிய குலத்திற்கு ஆதியாகிய மனுவென்பவரும் அவர் வழிக்கு பின் வழியாக தோன்றிய குலோத்துங்க சோழர் திருநீற்றுச் சோழர் காவிரி கரைகண்ட சோழர் மனுநீதி சோழர் இராஜேந்திர சோழர் இராஜசூடாமணி சோழர் உறையூர் சோழர் மண்ணளந்த சோழர் கங்கை கொண்ட சோழர் தேவர சிறை மீட்ட சோழர் மரபுநிலை கண்ட சோழர் யமனை வென்ற சோழர் சுந்தர சோழர் மெய்னரி சோழர் முதலான என் மூதாதைகளான முன்னோர்களெல்லாம் தீமையைச் சேராது செங்கோல் நடத்தியடைந்த கீர்த்தி இக்காலத்தில் எடுக்கப்படாத பழி சுமந்த என்னால் மறைந்து போகும்படி நேரிட்டதே ஐயோ இதை என்னும் போது நான் குளத்தை கடுக்க வந்த காம்பு ஆனேனே மரபழிக்க வந்த வச்சராயுதம் ஆனேனே கன்றுக்கு பாலூட்டாதவனை கண்டாலும் பாவம் என்று சொல்லுகிற பெரியோர்கள் சேங்கன்றை தேற்காலில் இட்ட என்னை குறித்து என்ன சொல்வார்கள் இந்த கன்று எங்கே பிறந்ததோ எங்கே வளர்ந்ததோ எங்கே போக எண்ணியதோ இங்கே வந்து இறக்க நேரிட்டதே சுந்தரமுள்ள இக்கன்று இறந்ததை கண்ட எனக்கே இவ்வளவு துக்கம் உண்டாயிருக்கிறதே இதை ஈன்ற தாய்ப்பசுக்கண்டால் என்ன பாடுபடுமோ இச்செய்தியை பிதாவானவர் கேட்பாரானால் ஏதாய் முடியுமோ வார்த்தை மாத்திரத்திலே பழியென்று சரசம் செய்கின்றவர்களையும் தண்டிக்கின்ற தந்தையார் திருமுகத்தில் தகுதியில்லாத பழியை சுமந்து தண்டனைக்கு ஆளாகிய நான் எவ்வாறு விழிப்பேன் இனி இவ்வுலகில் பழிக்காலாகி உண்டு உடுத்து உலாவி உயிர் வைத்திருக்க மாட்டேன் இன்றே என் உயிரை இழந்து விடுகிறேன் என்று பலவிதமாக பரிதபித்து துக்க சமுத்திரத்தில் அழுந்தி கரை காணாதவனாகி நின்றான்